வணக்கம் நட்டினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டில் இருந்து எஸ் செந்தில்குமார் இன்று ஜூன் மாதம் பதினேழாம் தேதி இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி அறுநூத்தி ஆண்டு மொகலாய பேரரசி மும்தாஜ் பிரசவத்தின் மரணம் அடைந்தார் அவரது கணவர் மொகலாய பேரரசர் ஷாஜஹான் அடுத்த பதினேழு ஆண்டுகளுக்கு மும்தாஜ் மம்தாஜ்கான நினைவு சின்னம் தாஜ்மஹாலை கட்டுவதில் ஈடுபட்டார் ஆயிரத்தி எண்நூத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஹவாய் ராஜ்யத்தில் ரோமன் கத்தோலிக்கர்கள் சுதந்திரமாக சமய வழிபாட்டில் ஈடுபட அனுமதிக்கப்பட்டனர் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு சுதந்திர சிலை நியூயார்க் துறைமுகத்தை வந்தடைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வீரன் வாஞ்சிநாதன்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 பின் அப்துல் அீஸ் அல் சௌதி விண்வெளிக்கு சென்றார் இவர் விண்வெளிக்கு சென்ற முதலாவது இஸ்லாமிய நபர் ஆவார் இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு மயிலை சின்னத்தம்பி பிள்ளை ராஜா தமிழக அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு மீ சோமு தமிழக எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பா அருளி தமிழக சொல்லாய் அறிஞர் 1973 தொள்ளாயிரத்தி ஆண்டு லேயாண்டர் பயஸ் இந்திய டென்னிஸ் வீரர் 1976 தொள்ளாயிரத்தி ஆண்டு ஸ்காட் அட்கின்ஸ் ஆங்கிலேய நடிகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு வீனஸ் வில்லியம்ஸ் அமெரிக்க டென்னிஸ் வீராங்கனை இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு மம்தாஜ் ஷாஜஹானின் மனைவி முகலாய பேரரசி ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு ஜிஜாபாய் மராத்திய பேரரசர் சிவாஜியின் தாயார் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு வில்லியம் பெண்டிங் பிரபு பிரிட்டிஷ் இந்தியாவின் பதினான்காவது தலைமை ஆளுநர் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு ஜான்சிராணி லட்சுமிபாய் இந்திய விடுதலை போராட்ட வீராங்கனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஆஷ் துரை திருநெல்வேலி மாவட்டத்தின் கலெக்டர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் ஆண்டு வாஞ்சிநாதன் இந்திய விடுதலை போராட்ட வீரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஆறாம் ஆண்டு மதுக்கர் தத்ரேய தேவரஸ் இந்திய அரசியல்வாதி இந்நாளின் சிறப்புகள் எல் சல்வடோர் மற்றும் குவாத்தமாலா நாடுகளில் தந்தையர் தினம் ஐஸ்லாந்து விடுதலை லாத்வியா ஆக்கிரமிப்பினால் பாலைவனமாதல் மற்றும் வறட்சிக்கு எதிரான போராட்ட இன்று மீண்டும் நாளை சந்திப்போம் நண்பர்களே